அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலி அவர்களிடம் ஒருவர் நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று கேட்டார் சொர்க்கத்தில் என்று நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர் தன் கையில் வைத்திருந்த பேரித்தம்பழங்களை கீழே போட்டு பின்பு போரில் கலந்து இறுதியில் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதான முஸ்லிம் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்பது